வணக்கம் நெட்டினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் கிமு ஐநூற்றி முப்பத்தி ஆண்டு பாரசீக பேரரசை நிறுவிய சைரஸ் பாபெல் என்பவர் தலைநகரை அடைந்து யூதர்கள் அனைவரையும் அவர்களது நாட்டுக்கு திரும்ப அனுமதித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சுவிட்சர்லாந்தில் கூடிய பதினெட்டு நாடுகளின் பிரதிநிதிகள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் அமைக்க தீர்மானித்தனர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அன்றைய பிரிட்டிஷ் இந்திய அரசுக்கும் திருவாங்கூர் மன்னருக்கும் இடையே முல்லை ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்க குடியரசுத் தலைவர் வில்லியம் மெக்கின்லியை கொலை செய்த குற்றத்திற்காக லியோன் சொல்கஸ் என்பவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எல் சல்வடோரில் பெரும் வெள்ளம் காரணமாக ஆயிரக்கணக்கானோர் இறந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முசோலினி இத்தாலியின் பிரதம மந்திரியானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உத்மானிய பேரரசு முறிவடைந்ததை தொடர்ந்து துருக்கி குடியரசு நாடாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு கறுப்பு செவ்வாய் என அழைக்கப்பட்ட இந்நாளில் நியூயார்க் பங்கு சந்தை வீழ்ச்சி அடைந்தது பெரும் பொருளியல் வீழ்ச்சி ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் தொடர் வரலாற்று புதினம் கல்கி இதழில் வெளிவர ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்ரேலிய படையினர் தீபகற்பத்தை கைப்பற்றி எகிப்திய படைகளை சூயஸ் கால்வாய் நோக்கி விரட்டினர் சூயஸ் நெருக்கடி ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அரபு இருந்து சிரியா வெளியேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு தங்கனிக்கா மற்றும் சன்சிபார் இரண்டும் இணைந்து டான்சானியா என்ற குடியரசு நாடு உருவாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஐநூற்றி கேரட் ஸ்டார் ஆஃப் ியா உட்பட பல பெருமதிமிக்க வைரங்கள் நியூயார்க் நகரில் உள்ள அமெரிக்க அருங்காட்சியகத்திலிருந்து திருடப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு மான்ட்ரியல் நகரில் ஐம்பது மில்லியன் மக்கள் கண்டுகளித்த எக்ஸ்போ அறுபத்தி உலக கண்காட்சி முடிவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உலகின் முதலாவது ஒரு கணினியிலிருந்து வேறொரு கணினிக்கான தொடுப்பு ஆர்பனெட் மூலம் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு துருக்கியில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் ஆயிரத்தி முந்நூறு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தனது இறுதி அறிக்கையை வெளியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவில் உயர் வரையாறு தொலைக்காட்சி ஒலிபரப்பு ஹெச்டி டிவி ஒலிபரப்பு ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஒடிசாவில் இடம்பெற்ற பெரும் சூறாவளியினால் பத்தாயிரம் பேர் வரை இறந்தனர் இரண்டரை மில்லியன் மக்கள் வீடுகளை இழந்தனர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வியட்நாமின் ஹோசி மின் நகரில் பல்பொருள் அங்காடியொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் அறுபது பேருக்கு மேல் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அமெரிக்காவில் நிகழ்த்தப்பட்ட இரண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்று தாக்குதலுக்கு தானே காரணம் என கூறும் ஒசாமா பின் லடனின் வீடியோ வெளியானது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டெல்லியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் அறுபதிற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த ஒரு தம்பதிக்கு ஒரு குழந்தை என்ற கொள்கையை சீனா கைவிடுவதாக அறிவித்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு நாசாவின் கலீலியோ விண்கலம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி என்ற குறுங்கோலுக்கு மிக அருகில் சென்றது குறுங்கோல் ஒன்றுக்கு மிக அருகில் சென்ற முதலாவது விண்கலம் என்ற சாதனையை கலிலியோ படைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு டிஸ்கவரி விண்வெளியோடன் எஸ்டிஎஸ் தொண்ணூற்றி என்ற விண்கப்பலுடன் விண்ணுக்கு து இதில் பயணம் செய்த 77 வயது ஜான் கிளென் என்பவர் விண்வெளிக்கு சென்ற மிக வயதான மனிதர் என்ற சாதனையை படைத்தார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி இருநூற்றி எழுபதாம் ஆண்டு நாம்தேவ் மகாராஷ்டிர துறவி ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு ஜோசப் கோயபெல்ஸ் ஜெர்மனியன் அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மு அருணாச்சலம் தமிழக தமிழறிஞர் நூலாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பாலகுமாரன் மகாதேவா இலங்கை கல்வியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓறாம் ஆண்டு வாலி திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு செல்வராசா கஜேந்திரன் இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராகவா லாரன்ஸ் தென்னிந்திய திரைப்பட நடிகர் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரீமா சென் இந்திய நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு விஜேந்தர் குமார் இந்திய குத்துச்சண்டை வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஸ்ரீதேவி விஜயகுமார் தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜோசப் புளுட்சர் ஹங்கேரி அமெரிக்க பதிப்பாளர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தே தூ ஜெயரத்தினம் கல்வியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கமலா தேவி சட்டோபாத்தியாயா இந்திய எழுத்தாளர் செயல்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கே வீரமணி தமிழக பக்தி இசை பாடகர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சுந்தா சுந்தரலிங்கம் இலங்கை வானொலி பிபிசி தமிழோசை அறிவிப்பாளர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு லாசா ராமாமிர்தம் தமிழக எழுத்தாளர் இன்னாலின் சிறப்புகள் துருக்கி நாட்டின் குடியரசு தினம் உலக இணைய தினம் மற்றும் உலக பக்கவாத நாள் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே